ஒரு சில வாரங்களாய் நாம் எதை பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் பிரயாசம் என்கிறதான ஒரு தலைப்பில் காரியங்களை நான் பார்த்து கொண்டு வருகிறோம் முதல்ல இந்த பிரசந்தை ஆரம்பிக்கும் போது எதை பார்த்தோம் சொன்னால் நாம் படுகிற பிரயாசங்களுக்கு பலன் அவைகள் வீணாவதில்லை வீணாய் போவதில்லை பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி நான் பார்த்துருந்தேன் முதல்ல வாரத்தில் ஆரம்பிக்கும்போது அடுத்தாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் ஆண்டவர்களோட பிரயாசப்பட முடியும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய நாம் நம்முடைய பிரயாசத்தை காண்பிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு வாரத்தில் செபத்து நிமித்தம் நம்முடைய பிரயாசம் என்ன செய்ய முடியும் ஆண்டு வரத்தில் முடியும் என்று சொல்லி பார்த்தோம் ரெண்டாவதாக தேவடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கிற காரியங்கள் தேவோடைய வார்த்தையை படிக்கிற காரியங்களில் நம்முடைய பிரயாசத்தை காண்பிக்க முடியும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக மரிசுகமாய் வாழ்கிற காரியத்தை குறித்து பரிசுத்திற்காக ஒரு வைராக்கியம் பரிசுத்திற்காக ஒரு பிரயாசம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் நான்காவதாக நான்காவதாக ஊழியம் செய்வதை குறித்து பார்த்தோம் ஊழியத்தில் பிரயாசம் ஆண்டர்கள் செய்கிற ஊழியத்தில் பிரயாசம் அதுக்கடுத்த வாரம் நான் பார்த்த காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு மாத்திரம் ஊழியத்தோடு நின்று விடாமல் அதுக்கடுத்து ஆண்டோர் அவங்க வைத்திருக்கிற ஊழியர்கள் இருக்கிறது மனிதர்களுக்கு செய்கிற ஒரு ஊழிய மனிதர்கள் சொல்லும் பொழுது ஊழியக்காரன் வருவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியர்கள் மூப்பர்கள் வருவார்கள் இப்படி நாங்கள் பார்த்தா அது இன்னொரு ஊழியத்தையும் பார்த்தோம் என்ன ஊழியம் என்று சொன்னால் சபைக்காக செய்கிற ஊழியம் கட்டடத்திற்கு எதுக்கு கட்டடத்திற்கு செய்கிற ஊழியம் இருக்கு இப்படி அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம் இந்த வாரத்தில் ஆண்டவருக்காக பிரயாசப்படக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறோம் அதுலேயும் ஆண்டவர்கிட்ட பிரயாசம் செய்யலாம் காண்பிடிக்கலாம் ஏன்னா வசனத்தில் அப்படி இருக்கிறது காரியத்தில் பிரயாசத்தை காண்பிக்கலாம் என்று சொல்லி இந்த வாரம் பார்க்க போது சொன்னால் கொடுக்கிற காரியத்திலேயா கொடுக்கிறதுல என்ன பிரயாசம் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கலாம் கொடுக்கிறது என்ன பிரயாசம் இருக்கிறது ஆடவர் கொடுக்கறதுல என்ன பிரயாசம் இருக்கிறது அதிலே பிரயாசம் இருக்கிறது லேலுவயா ஏனோ ஒரு ஆண்டு கொண்டு கொடுக்கிறவர் இருக்கிறார்கள் கடமைக்காக கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கஷ்டத்தோட மன கஷ்டத்தோடு வேண்டாம் விருப்பமாய் இருக்கிறார்கள் உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிறோம் ஆண்டவர் கொடுக்குறோம் ஆண்டவர் கொடுக்குறோம் என்று சொல்லி ஒரு சீரியஸான ஒரு சிந்தையோடு கூட நல்ல உணர்வோடு கூட ஆண்டவருக்குனு கொடுக்கிற கொடுக்குறவர்கள் இருக்கிற ஆண்கள் லேலோயா ஆண்டவருக்கு சொன்னால் யோசிக்க மாட்டார்கள் நல்லா கவனிக்கிற இதுதான் ஆண் கட்டுறதுக்காக கொடுக்கிற காரியங்கள் பிரயாசப்படுவது ஆண்டவருக்கு இது சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க யோசிக்க மாட்டார்கள் இருந்தால் அது முக்கியம் லேலோயா எப்படி அவங்க கரை அவங்க கையில் என்ன செய்ய மாட்டார்கள் யோசிக்க மாட்டார்கள் அப்படி யோசிக்காமல் ஆண்டவருக்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்குன்னு வரும்பொழுது என்ன சில சில ஜனங்கள் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் கொடுத்துக்கொண்டே இருப்பார் வேண்டுமையா இது வந்து எதில் வரும் சொன்னால் ஆண்டவருக்காக படுகிற ஒரு பிரயாசம் ஆண்டவர்களுக்காக நாம் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்தால் வேலுயா அது என்னது அது ஒரு பிரயாசம் என்று சொல்லிப்பான் ஆண்கள் என்ன செய்யாசம் அவரு பிரயாசம் வேத வாசிப்பு ஒரு பிரயாசம் ஆண்டவர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைப்பது பிரயாசம் அது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக அது ஆண்டவருக்கு அது ஒரு பிரயாசம் ஆண்டவர் நிமித்த மற்றொரு ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவர் நிமித்தம் மற்றொருக்காக நம்மளுடைய பிரயாசம் ஆண்டவருக்காக அப்ப ஒரு காரியத்தை எல்லாம் வேண்டும் ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது அதுவும் எப்படும் சொன்னால் அதிகமாய பிரயாசப்படுகிற ஒரு காரிய கண்டிப்பாரு வர வேண்டும் பிரயாசப்பட்டு கொடுக்கிறது பிரயாசப்பட்டு கொடுக்கிறதுனால அதிக உற்சாகத்தோடு கூட சில நேரங்கள்ல தியாகத்தோடு கூட சில நேரங்கள்ல நாமே பாதிக்கப்பட்டாலும் கூட கவனிக்க வேண்டும் அதான் பிரயாசம் சில நேரங்களில் நாமே பாதிக்கப்பட்டாலும் கூட ஆண்டவருக்கு காணிக்கை போடுற இடத்துல ஆண்டவர்கள் எவ்வளவு யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க எப்படி போடுகிறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டுலேசுல இருக்கும் பொழுது எல்லா வரிசையாய் காணிக்கப்பட்ட காணிக்கை போட்டுக் கொண்டு வருகிறார்கள் வைஸ்வரியவர்கள் வருகிறார்கள் பணக்கன்று வருகிறார்கள் கொடுக்க முடிவு வருகிறார்கள் காணிக்கை பற்றின ஒரு விதவையும் அங்கே வருகிறாள் அவள் ஒரு காசுக்கு ஒரு காசுக்கு இணையான ரெண்டு துட்டைகள் செய்கிறாள் போடுகிறாள் போடும்ப இடத்துல எடுத்து வாசிப்போம் பன்னிரெண்டாவது அதிகாரம் 42வது வசனம் இயேசு காணிப்பேட்டிக்கு எதிராகு காதே இயேசு காணிப்பேட்டிக்கு எதிராகு உட்கார்ந்து ஜனங்கள் ஜனங்கள் காணிப்பேட்டி பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார் ஜனங்கள் காணிப்பேட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த வார்த்தைல ಅನೇಕர் ஆழியை போட்டார்கள் யான்கள் இரண்டு காசை போட்டால் ஒரு அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல் என்ன கவன கவனிக்கிறார் சொல்லும் போது ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார் யான்கள்ட்டோட்டார்கள் அதிகமாய் போட்டார்கள் அதே சமயத்தில் எங்க சொல்லப்பட்டு பணம் போட்ட மற்ற எல்லாரையும் இந்த ஏழை விதங்களும் அதிகமாய் போட்டார் ஐஸ்வர்யமானோடு இந்த ஏழை விதவை ஒப்பிட்டு பாருகிறார் வசந்த சொல்ல போது ஐஸ்வர்யமான்கள் அதிகமாய் போட்டால் வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அநேக அதிகமாய் போட்டார்கள் ஆனால் இந்த விதவையை குறித்து கத்தர பேசும்போது அங்கே எப்படி சொல்ல சொல்ல சொன்னால் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் அதிகமாய் போட்டால் எப்படி அதிகமாய் போட்டாலும் மற்ற எல்லாரையும் கூட அதிகமாய் போட்டாங்க மற்ற எல்லப்பட்டிருக்கிறது ஐஸ் அநேக ஐஸ்வரிய வான்கள் அநேகர் என்ன செஞ்சாங்களா அதிகமாய் போட்டார்கள் ஆனால் ஆண்டவர் மற்றவர்களோடு இந்த ஏழை விதவியை கம்பேர் பண்ணும்பொழுது அவர்கள் எவ்வளவுதான் அதிகமாய் அதிகமாய் அதிகமாய் அதிகமாய் ஆண்டவர்கள் கொடுத்திருந்தாலும் வேலுவையா அதில் என்ன இல்லை என்று சொன்னால் பிரயாசம் இல்லை என்ன இல்லை என்பதை என்ன செய்யணும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யமான வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் இருந்தது அங்கே இருந்து அதில் கொஞ்சத்தை எடுத்து செய்வோம் ஆண்டவர் கொண்டு போய் கொடுப்போம் என்று சொல்லி அவருடைய காணியை கொண்டு கொண்டு ஆனால் இந்த விதவின் நிலைமையை ஆண்டவர் அறிந்திருந்தார் அவர்கள் எடுத்து போட்டார்கள் எடுத்துக்கணும் ஆண்டவருக்கு போட்டாங்க ஆனால் இவரோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாகிருந்ததெல்லாம் போட்டுவிட்டால் என்னவர் சொன்னார் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாகிருந்த எல்லாம் தன் ஜீவனத்துக்கு உண்டாகிற எல்லாம் தன் ஜீவனத்துக்கு உண்டாக இருந்த எல்லாம் என்று சொன்னால் தன் வீடு வாழ்வதற்கென்று எதை வைத்திருந்தாலும் சாப்பிடுவதற்கென்று எதை வைத்திருந்தாலும் மாவு வாங்கி அப்போ சொல்வதற்கென்று எதை வைத்திருந்தாலும் எண்ணெய் வாங்குவதற்கென்று எதை வைத்திருந்தாலும் ஏன்னா அந்த நாட்டில் பிரதானமாக அந்த நாட்டில் எண்ணெய் மாவு தான் அந்த நாட் நாட்டில் நம்ம ஊரில் நெல் மாதிரி அந்த எண்ணெய் மாவு இருந்தால் காலத்தை ஓட்டிடலாம் பிசுந்தே சிறேன் இல்லை அதை வாங்குவதற்காக அவள் வைத்திருந்த அந்த பணத்தையும் என்ன செய்தாள் காலிக்கை வீட்டிலே ஏன்னா இந்த இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவருக்கென்று படுகிறத்தை காண்பிக்கிறார் அவர்கிட்ட எல்லாரும் இருந்தது இருந்ததை கொண்டு வந்து இருந்ததில் கொண்டு வந்து எல்லா அது அவர்கள் அதிகமாக போட்டார்கள் ஆண்டவர் அதை வங்கிகரிக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கொண்டு போட்டாலும் அந்த காணிகளும் இவருடைய நிலைமை என்ன இந்த ஐஸ்வர்யான நிலைமை என்ன இந்த நிலைமை என்ன ரெண்டு பேருக்கு ஆண்டவர்கள் கொடுக்க பிரயாசப்பட்டவர்கள் தான் ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொண்டவர்கள் அதிகமா இருந்தது இந்த ஏழை விரதவின நிலைமையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்களா என்பது கேள்வி எதை பார்க்கிறார் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும் பரவாயில்ல நமக்கு இல்லாமல் இல்லம் பரவாயில்ல நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நம்ம இருக்கிறத என்ன செய்வோம் ஆண்டவற்ற கொடுப்போம் சாப்பிட இல்லாமல் தான் பரவாயில்ல தண்ணி வாங்கலாம் இல்லாமல் தான் பரவாயில்ல ஆண்டவர்கள் கொடுப்போம் ஆண்டவர்கள் கொடுப்போம் ஆண்டவர்களுக்கு இதுதான் பிரயாசம் அதுக்கடுத்து நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் கத்தரு கொடுத்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் கத்தரு கொடுத்தால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க என்று சொன்னால் அது பெரிய பிரயாசம் அல்ல இல்லையா நீங்கள் கத்தருகிற கை வர்கிற பணத்தை நீங்கள் கையில் கை வருகிற பணத்தை கையில் விழுகிற காரியங்களை ஆணவன் கொடுத்தால் நீங்கள் பெரிய ஆணவன் கொடுத்தால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரயாசம் அல்ல ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற பணத்தை நாம் ஆர்டர் கொடுத்துக்கிட்டோம் சொன்னால் நாம் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு பேர் தான் என்னது பிரயாசம் அதற்கு பேர் பிரயாசம் இந்த விசுவாசிய புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா தேவனுக்கு பிரயாசம் இந்த காரியில் இந்த விசுவாசி என்ன செய்யணும் சரியாய் சரியாய் வளர வேண்டும் சரியாய் வளர வேண்டும் ஏனேன்னு சொன்னால் நல்லா காண போனீங்க ஆண்டவர் விசுவாசி தெளிவாக கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்குன்னு நான் உன்னை கொடுத்துருன்னு சொன்னோம்னா அது உங்களை நோக்கி மண்டி வராம இருக்கவே இருக்கா ஏனேன்னு சொன்ன வசந்தை பார்த்தோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும் அமுக்கி புலுக்கி சமைந்து விழுமடி நன்றாய் அளந்து உங்கள் மணியிலே போடுவார்கள் நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு உற்சாக கொடுக்கிற ஜனங்கள் உள்ளதிலே ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாய் பதிய வைத்துக் வேண்டும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறவைகளை அவர் மறுபடியும் திரும்ப கொடுத்துருவார் கொடுத்ததை மாட்டார் கொடுத்ததே செய்ய கொடுக்க மாட்டான் நீ இவ்வளோதான் கொடுத்த இந்தா இவ்வளவு வைத்துக் அவர் பல மனங்காக நமக்கு திருப்பி தருவார் பல மனங்க திருப்பி தருவார் அதனால் நான் கொடுக்கிற காரியங்களில் இந்த விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் ஒரு பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் இந்த ஏழு உதவிகள் மறக்கக்கூடாது இந்த ஏழு உதவியுடைய காரியங்கள் என்ன செய்யக்கூடாது விசுவாசிகள் மறக்கக்கூடாது ஆண்டவருக்கு வரு கொடுத்து ஆண்டவருக்குன்னு வறு கொடுத்து லேலுவியா நான் கவனம் கவனிக்க வேண்டும் லேலுவியா காணிக்கி என்பது ஆண்டவர்கள் செலுத்தப்பட தசவம்பாகம் என்பது ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டியது ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டியது மாத்திரம் இல்லை தசவம்பாகம் அது ஆண்டவருக்கு மாத்திரமே உரிய கவனம் ஆண்டவருக்குன்னு செலுத்தப்பட வேண்டியது என்று சொல்வதை காட்டிலும் அது யாருக்குரியது ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது என்று அந்த ஒரு மனநிலைமைக்குள் விசுவாசிகள் அநேக வருஷம் வந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனநிலைமைக்குள் வந்துவிட வேண்டும் லேலோயா ஏன்னு சொன்ன விசுவாசிகள் இந்த காரியங்களில் அதிகமாய் இடறுகிறவர்களாக இருக்கும் லேலுவா அதிகமாக செய்கிறோம் இடறுகிறவர்களாக இருக்கும் காணிக்க விஷயங்களில் தசம்பா விஷயங்களில் நான் வந்து உண்மையை காண்பிக்கிறோமா சொன்னால் அநேக சபைகளும் உண்மையை காண்பிப்பதில்லை அநேக ஆண்கள் இந்த காரியத்தில் பெரியவரை வாழ்கிறது இல்லை காரணம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறீர்கள் ஒரு இந்த காரணம் தான் வேற ஒரு காரணம் இல்லை உங்களுடைய தேவையை ஆண்கள் காரணத்தில் பெரிதாக பார்க்கிறீர்கள் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வருவதால் தான் நீங்கள் பணத்தை வாங்கும் பொழுது சம்பளத்தையோ கூலியோ வாங்கும்பொழுது உங்களுடைய மனம் மாறுகிறது லேலுவையா உங்களுடைய மனம் மாறுகிறது காரணம் பிரச்சனை அதிகமாக என்ன செய்வது முதலாவதாக ஆண்டவர் துளியது கொஞ்சம் யோசிக்காமல் எடுத்து போயிருப்போம் கொஞ்சம் யோசிக்க மாட்டோம் இதயத்தில் என்ன இருக்காது ஒரு ஒரு தயக்கம் இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான காரியங்க சபையில் அது என்ன வித்தியாசமான காரியம் சொன்னால் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க ஆண்டு என்ன செய்கிறார்கள் அதை மாதம் பாதி கொடுப்போம் என்று சொல்லி அப்படிப்பட்டத நிலைமை சமையலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தசவாதத்தை தசவாதத்தை பிரிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தசம பாத நமக்கு அதிகாரம் இல்லை செல்வழிக்கு அதிகாரம் இல்லை நம்முடைய பணம் இல்லை அது உடனே உடனடியாக ரத்தத்துக்கு போக வேண்டியதான பங்கு என்பதை மிசுவாசியல் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோயா அப்ப என்ன செய்கிறோம் தசம பாதை பிரிக்கும் போது தசம சம்பளத்தின் அடிப்படையிலே தசவ பாகம் எவ்வளவு என்று கவனமாக கவழிக்க உங்களுக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் ஒரு முக்கியமானதா சொல்ல உங்களுக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் நீ தசம பாகம் என்கிறதானி கொண்டு வராமல் நீ பாதியை கொண்டு வந்து இந்த தசம பாகன்னு கொடுக்கும் பொழுது அங்கே நீ யார் இடத்துல பொய் சொல்லுகிறாய் என்று சொன்னால் ஆண்ட இடத்துல போய் சொல்லுற அண்ணனையா சமிக்கிறார் சப்பிராங்க எல்லாரும் நிலத்தை விற்றார்கள் அதை கொண்டு போய் அப்போ எல்லாரும் வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அந்த எழுப்புதலுக்கு இணையான எழுப்பு வரவே இல்லை எல்லா வித்தார்கள் பொதுவாக அவர்கள் ஒருவனுக்கு ஒரு குறையுமே ஒரு குறையுமே இல்லை சாப்பிடுறதுக்கும் உடுத்துவதற்கும் இருப்பதற்கு மாத்திரம் நடந்தா போதும் ஆண்டு வரப்போகிறார் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அந்தளவுக்கு அவர் மேல அபிஷேகம் இருந்தது அசியமாடி கொண்டிருந்தார் ஆண்டர் இல்லையா இந்த உலக காரியங்கள்லாம் பெருசா பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு மானில உள்ளவர்கள் அந்த காலத்தில் உள்ள எழுப்புகள் இருந்தது என்னமாக இப்ப எல்லாரும் விற்கிறார்கள் என்று சொல்லி யாரும் வித்தது சத்தியா இவர்கள் விற்றார்கள் விற்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நாம கொடுக்குறோம் அவங்களுக்கு நாம நாம கொடுக்குறேன் மனநிலை இருந்தது எண்ணம் இருந்தது வேணுவையா ஆனா வித்த பின்னாடி பணம் கைக்கு வந்துச்சு கைக்கு வந்த அவருடைய எண்ணத்துல ஒரு அசை அவர் இருதயத்தில் ஒரு சின்ன செய்ய அண்ணையவர் சப்பேராக அவர் சேர்ந்து பேசுகிறார் நம்ம கொஞ்சம் தடுத்து வச்சுட்டு பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கொண்டு போய் செய்வோம் போட்டுப்போம்யா ஆடுவன் கேட்டாரா ஆனால் அவன் கேட்கவே இல்லை நீ வந்து ஒரு நிலத்தை விழுத்து கொண்டு வந்து அப்போசிட் பாகத்தில் வை எழுச்சி ஆண்டு என்ன செய்யலை கேட்கவில்லை இவனா வால இவங்களா போய் இவங்களா தன்னார் மற்றவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி முதல் இருந்த உணவு சரி ஆனா பணம் கைக்கு வந்த உடனே ஏன்னா நிறைய நிறைய ஜனங்கள் நம்முடைய பொதுவாகது பணம் இல்லாத சமயத்துல நல்லா பேசுவார்கள் பணம் இல்லாத சமயத்துல இருந்து நான் அப்படி இருந்தா அப்படி கொடுப்பேன் இப்படி இருந்தா எப்படி கொடுப்பேன் பணம் கைக்கு வந்த பின்னாடி அப்புறம் ஆளுநா பார்க்க முடியாது லே லோவியா நல்லா கவனமாக கவனிக்க வேண்டியது அவன் பணம் உடைய கைக்கு வந்தது அப்படி அவன் இதை இது ஒரு ஆட்டம் வந்தது பணக்கைக்கு வந்தது இது மாட்டம் கண்டது லேலுவா கடந்த காரியம் என்ன பாதி எடுத்து வைத்து கொழித்து வைத்து பாதி தமிழ் வைத்து கொண்டு இதுதான் நிலவித்த பணம் லேலுவியா இதுதான் நிலவித்த பணம் அந்த இடத்துல நிலத்தை அதை எங்களுக்கு என்று எடுத்து வச்சிருக்கோம் அப்படி சொல்லிடலாம் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான் அவங்க உயிரி போயிருக்க அந்த இடத்துல செத்து இருக்க மாட்டான் ஆனால் அந்த நடந்த காரியம் என்ன இவ்வளவு தான் விச்சோ என்று சொல்லி பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக என்ன செய்தார் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன அந்த கேள்வி கேத்து என்னாரு அந்த கேள்வி கேத்து என்னாரு ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக என்ன சொல்லல பரிசுத்த ஆவியானவனுடையத்திலே என்ன செய்தார் பொய் சொன்ன இவ்வளவுக்கு தான் விச்சோ நோக்கி அனனியாவே நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து தசவாக்கு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இடத்தில் பொய் சொல்லும்படி நிரப்பினது என்ன முழுதும் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பந்தை வஞ்சித்து வைத்து இவ்வளவுதான் சொல்லும்படிக்கு ஒரு சாத்தான ஒரு இருதயத்தை நிரப்பினது என்ன ஆண்டவருக்குரிய காரியத்தை பொழுது அது என்ன செய்ய வேண்டும் அவருக்கு முழுதான் முழுவதும் அவருக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் முழுவதும் அவருக்கே கொடுத்து விட முடியும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சத்தை பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டு வச்சுக்கூடிய காரியம் அவங்க ஒரு பங்கை வஞ்சித்து வைப்பதற்கு ஒரு பங்கை பிரித்து வைப்பதற்கு நிரப்பிட சொல்லப்பட்ட நினைச்சது புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் கண்டு ஒரு உண்மை உள்ள இருதயமுடையவர்களா இருக்க வேண்டும் என்பதை விசுவாசத்திலே உண்மை உள்ள இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு பேச முடியாது இருந்தாலும் அந்த போது அந்த காலம் வரும்போது கடைசி நேரத்திலேயாவது அந்த வழியை செய்யறாரு எப்படியோயா கஷ்டம் வந்து மாறிய மாடி வலிட்டுமே இல்லை ஆனால் தெரியல நேரம் வரும்பொழுது காலகட்டங்களுக்கு ஆண்டவர் எப்படியாவது அதை கொடுக்கும்படி முடி அப்படின்னா அந்த வழியை திறந்து விடுகிறார் ஆனா அதற்கு முன்பதாக சில பேர் பண்ற பாடு சொல்ல வருகிறேன் தேவன் எப்படியாவது தேவை சந்தித்து விடுவார் என்கிறதான அவர்களையும் செய்கிற செய்வார் லெலோயா உங்க தேவைகளை என்ன தேவைதான் சரி எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் இந்த மாதிரியான ஒரு ஒரு விசுவாசம் ஆண்டவர்கள் உண்மையாக தான் எப்படியாவது அந்த காரியம் எப்படியாக தான் நம்முடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் கர்த்த இலக்கா யாவற்றையுமே செய்து முடிப்பார் என்றுதான ஒரு உண்மை உள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும் தேவடைய காரியங்களை வஞ்சி தேவனுடைய கா தேவனுடைய விஷயங்களில் நீங்கள் வஞ்சனை செய்கிறவர்களாய் ஒரு நாள் காணப்படக்கூடாது ஜெயலலிவையா ஜெயலலோயா நிறைய பேருக்கு கொடுக்கிறவருக்கு பிரச்சனை பண்ணாலும் கஷ்டமா விசுவாசியல் கொடுக்குற காரணத்துக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் உற்சாகமாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அது மாற்றத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் லேலுவியா பண ஆசீர்வாதங்களை தெய்வத்தில் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னால் நீங்கள் பணத்தில் உண்மையாக இருக்க இதுதான் வரைவு வேதம் முழுவதும் அதான் சொல்லப்படுது லேலுவியா ஆண்ட என்ன பண வருமாறுத கண்டிப்பாக வரும் இல்லை லோவியா கொஞ்சம் காலத்துக்கு புது விசுவாசம் என்ன கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யணும் வரும் இல்லையலுவா பண வருமா பண வருமான ஆடு நீ ஒன்றுமேலாம் சூழ்நிலை ரொம்ப வறுமை இல்லை சாப்பிட்ற ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடவரையும் இப்போ யாரும் ஆசிவதிங்க யார் இவர் வழி திறங்க உங்களை கீழே பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுற விசுவாசியலே கண்டிப்பா என்ன செய்ய வழி பாசலையும் தருவார் மாற்றம் இல்லை ஆனால் காலங்கள் உன்னோட காலங்கள் உன்னோட சத்தியத்தை அறிய அறிய அறிய அறிய அறிய அறிய உன்னிடத்துல இருந்து ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்ப்பண விஷயத்துல மாற்றத்தை எதிர்பார்ப்ப அப்ப இந்த எல்லா சத்தியங்களையும் நீ உண்மையை வளரவில் எதிர்பார்ப்பா அந்த சத்தியங்களை ஒண்ணு ஆண்டவருக்கு கொடுத்திருக்காரு இந்த காரியிலையும் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்வார் அப்ப என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணிக்கை தசாம்பாகம் பொருத்தன காணிக்கை இது பரிசுத்தமானது என்பதை விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டது பரிசுத்தமானது காலிக்கு பரிசுத்தமானது அப்படி தான் செய்யறது தசமபா பரிசுத்தமானது நிறைய ஜனங்கள் பொருத்தனை கொடுத்தன சரியான அறிவு நிறைய பேருக்கு இல்லை பொருத்தனைன்னு சொன்னால் எப்படி பொருத்தனை பண்ணிட்டோமோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துரு ஒன்று பொருத்தனை பண்ணால் அந்த பொருத்தனை அது தசமபத்துக்கு பார்த்ததுக்கு ஈக்குவலானது அதில் அவனுக்கு என்ன அதிகாரமே இல்லை ஆனால் அவங்களுக்கு இதை செய்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செய்யணும் அது பணமாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாக இருந்தாலும் சரி இல்லை ஜபமாக இருந்தாலும் சரி இல்லை வேதவாசிப்பாக இருந்தாலும் சரி இல்லை உடைய பரிசுத்த வாழ்க்கைகள் எடுக்க எந்த முடிவாக இருந்தாலும் சரி பொறுத்தவரை சொல்லிவிட்டு அதை என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் ஆனால் இதை இதை நான் உங்களுக்கு செய்யலான்டவரை அப்படின்னு அது பொறுத்தவரை உங்களுக்கு இதை செய்கிறேன் அப்படி சொன்னால் அது பொறுத்தன்னை நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும் ஆண்டுகளுக்கு இதை செய்யும் அவங்களுக்கு இதை செய்யறேன் காணிக்கை தசனம் பாகம் பொருத்த இதெல்லாம் பரிசுத்தமான காரியங்களை வருகிறது இல்லை இல்லையா பரிசுத்தமான காரியங்களை வருதுன்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்தது வாசிப்போம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி வசனம் ஏன் பரிசுத்தானதுன்னு சொல்றேன் என்று சொன்னால் நீதிமழி இருபத்தி அஞ்சு பரிசுத்தமானதை விழுந்துகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் என்று சொல்லப்பட்ட நீதிமொழி இருபது அதிக அளவில் விசுவாசிகள் மைண்டில் நல்லா நிறுத்திக்கணிக்கை தசங்க பாவம் எல்லாம் இந்த பரிசுமானதை விழுந்துவதும் விழுந்து நீங்க திங்கிறது உங்க பிள்ளை திங்கிறது உங்க மனைவி சாப்பிடுறது அதை யூஸ் பண்றது நல்லா கவனம் கவனிக்க விழுந்துவதும் பொருத்தர பண்ண பின்பலாக யோசிக்கிறோம் ஆகா ஏன் ஆண்டுதொழை கொடுத்ததுன்னு சொன்னோம் லேகுவியா ஆகா நம்ம ஏன் இதை செய்யறோம்னு சொன்னோம் ஆண்டவற்ற சொல்லாமல் இல்லாம இப்படி யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்குமா கண்ணியா இருக்கு கண்ணின்னு சொன்னால் யாருக்கு வேண்டிய அவசியம் இல்லை லேகுவியா கண்ணின்னு சொன்னா என்னது பறவைகள் விலங்குகள் அதுக்கு பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்குரிய தண்ணி தண்ணியாக இருக்கும் அந்த பறவின் கால் அகப்பட்டாலோ இல்லை விலங்குகள் அகப்பட்டாலோ அதுக்கு மேலே அதுக்கு என்ன இல்லை வாழ்வுங்கிறது அதுக்கு மேலே அதுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லைன்னா கவன கவனிக்கும் கவனாக வைக்கணும் இதெல்லாம் விசுவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தமானதை விழுங்கக்கூடாது பரிசுமானதை சாப்பிடக்கூடாது ஆண்டு சேர வேண்டிய காரியங்களும் கையை வைக்கக்கூடாது என்பது விசுவாசிகளுக்கு ஆழமா அறிந்த விசுவாசியில் அறிந்திருக்க வேண்டும் தீய சுடுவது தீய தீய தீயை எவ்வளவு பயமா இருக்கோ தீயை எவ்வளவு பயமா இருக்கோ அதே போலதான் தசவாவத்தை பொத்தனை காணிக்கொடுவதும் தொட்டா சூடும் தீ உடனே உணர்ந்துடுறோம் தீ உடனே நமக்கு என்ன செய்யறது அது இந்த ரியாக்ஷனை காமிச்சிருது அதெல்லாம் உடனே என்ன செய்யறோம் பாதிக்க போடுறோம் டக்குன்னு கையெழுத்துறோம் லேலோய்யா ஆனால் இந்த பாதிப்பு இந்த ரியாக்ஷன் நீங்கள் தசவாத கை வைக்கிறதுனாலயோ ஒருத்தர் கை வைக்கிறதுனாலேயோ லேலோய்யா காணப்படுகிற ரியாக்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும் கொஞ்சம் லேட்டாக தெரியும் ஆனா ரொம்ப சிவியரா இருக்கும் ரொம்ப சிவியராயிருக்கும் ரொம்ப சிவியர் அது தெரியவே தெரியாது சில நேரம் இதுனால நம்ம கஷ்டப்படுறோம் என்ன செய்யாது தெரியவே தெரியாது நிறைய பேர் மென்டலி என்ன நம்ம படாத கஷ்டமா நம்ம அப்பறந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் லேலுவியா பணம் கஷ்டமா சிறு எங்க அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க பணம் இல்லாம எங்க அப்பா கஷ்டப்பட்டுருக்காங்க பணம் இல்லாம நாமளும் படனாலதான் கஷ்டப்பட போய் புதுசா பொதுவாக வருகிற பண கஷ்டம் பெருசா தெரியாது ஆனால் ஆண்டவர் வரவிங்கிற பண கஷ்டம் உங்களை தனியா ரூ போய் அலுவலா தனியா போய் அழுவிங்க போரிடங்களும் அழுவிங்க தனியாக வரும் போய் தெரியாது உனக்கு வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே கண்டித்து உணர்த்துக்கிறது உனக்கு நன்மையான பிரசங்கமா நன்மையான நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க வசனத்தை அறிந்தவர்கள இருக்கவேன் வசனமே எதிர்க்கப்பட்டு கடிந்து கொடுத்திருக்கும் படிப்பிக்குதலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் இப்படி இப்படி இருங்க சொல்லுவதும் வசனம் கொடுக்கப்பட்டு சில குறிப்பிட்ட சொல்றாங்க வசனத்தை பார்க்க வேண்டும் வசனம் என்ன சொல்லுவது அதை தான் பார்க்கணும் அதைத்தான் பிரசனம் பண்ண வேண்டும் அதைத்தான் கேட்கணும் அதன்படிதான் என்ன செய்யணும் நாம நடக்க வேண்டும் விசுவாசிகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான செய்யணும் புரிந்து கொள்ளவே ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் அதெல்லாம் சேர்த்தாரு வந்தன செய்ய பிரயாசப்படுற உணர்வு இருக்க வேண்டும் அதுதான் பேசிக்கொள்ள பிரயாசப்படுறாங்கன்னு உணர்வு இருக்க பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வருஷம் ஐந்தாவது வசனம் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வருஷம் ஐந்தாவது வசனம் இருக்காஷன் எல்லா கிரியையும் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தரை பண்ணிக்கொண்டால் நீ செலுத்த தாமதியாதே தாமதியில் பிரியப்படுகிறது செய்யாமல் போவதை பார்க்கலும் இருப்பதை நலம் முதல் நீ ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் என்ன செய்ய அதை செலுத்தாது செய்யாதான் மூன்றில் பிரியப்படமாட்டோடர்ல பிரியப்படமாட்ட நேர்ந்து நீ நேர்ந்து ஒன்றை செய்யாமல் போவதை பார்க்கணும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லா வேண்டாம் முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது நீ செய்யாமல் இருப்பதே நல்லா ஆனா அவரை நேர்ந்து ஒன்று சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா நினைக்கணும் செய்து விட வேண்டும் வசன உங்களை மாற்றணும் வசன இருக்கதாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு ஜீவன் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லையா தசணம் பாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிரயாசம் பிரயாசம்ல சேர்ந்து இருக்கு காணிக்கையில் தசணம் பாதத்தில் உங்களுடைய மற்ற காரியங்கள் எவ்வளவு சீரியஸாய் ஊக்கமாய் விரைவாய் உங்களுடைய காரியங்களை முடிப்பீர்களோ அதே மாதிரிதான் தசணமுள்ள காரியங்கள்ல இருக்க வேண்டும் காணிக்கை இருக்க வேண்டும் இதில் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் இன்னைக்கு வருகிற பிரயாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவர் கொண்டு கொடுத்துடணும் ஆண்டர் கொண்டு கொடுத்துருவோம் கொடுக்காமல் இருக்கிறாரு கொடுக்காமல் இருக்கிறாரு கத்திருக்குறது கற்று கொடுத்துடணும் இது பிரயாசம் அந்த பயம் பிரயாசம் அந்த தேவவே பிரயாசம் இது இல்லாமல் விசுவாசி வாழக்கூடாது விசுவாசிக்கு இது இருக்க நிறைய பேர் தசமா தசம்மா கொடுக்கிறதே இல்லை எதுவும் பாதிக்கப்படும் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது ஆன சொல்லிருக்க கொண்டு வந்துப்பா சேன சொல்லா கொண்டு வந்து கொடுத்துப்பா பல கணிவத்திலிருந்து உன்னை ஆசிர்வதிக்கணும் இல்லையோன்னு சொல்லி சரி சோதித்து அவனுடைய வார்த்தை இது ஒரு ஊழியர்களை வார்த்தை இல்லை என்னை சோதித்து பாரு ஊழியர்காரன் இல்லை யார் ஆண்டவர் தான் பிள்ளைக்கு சொல்ற எங்க சொல்லி அவருடைய வேதத்தை சொல்லி வச்சிருக்காரு ஏன் நோட்டில் இல்லை என் புத்தகத்தில் இல்லை லோவியா ஊழியர்கள ஊழியர்கள் நோட்டில் இல்லை ஆண்டவர் தம்முடைய வேதத்தில் தம்முடைய மக்களுக்காக கொடுத்த வேதத்தில் அவர் உங்க மக்களுக்காக வெளியே வைத்திருக்கிறார் சோதித்து ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டவ சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களுமே ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் எதினால் தசம் கொடுப்பதனால் என்ன செய்ய காணிகை கொடுப்பதினால் என்ன செய்ய சோதித்து பாருங்கள் என்று ஆலோசனை லேலோயா இல்லை விசுவாசி என்ற காரியங்களில் விழிப்புணர்வை இருக்க வேண்டும் பிரயாசப்பட்ட காரியங்களை பார்த்துக்கொண்டு முதல்ல பார்த்த ஆண்கள் பிரயாசப்படுற காரியங்கள் செப்போம் லேலோயா செவ்வதோட பிரயாசத்தை காண்பிக்கலாம் ரெண்டாவதாக வேதவசங்களுடைய பிரயாசத்தை காண்பிக்கலாம் மூன்றாவதாக பசுத வாழ்ந்த காரியத்தில் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் ஊழியம் செய்வதிலே தேவனுக்கு பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் மனிதர்கள் மூலிய செய்வதை செய்வதில் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் நேருவையா இப்போ நான் இந்த வாரம் பார்த்துருக்கிறது தேவனுக்கு கொடுக்கறதில் பிரயாசத்தை காண்பிக்க அடுத்த வாரம் மனிதர்களுக்கு கொடுக்கிறதை இருந்து ஒரு பிரயாசையா அதில் இல்லை சில ஒரு முக்கியமான நிறையா காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் ஆகா நாம் மனிதர் மனிதர்களுக்கு இப்படி தான் இருக்கணுமோ நாம் இதைத்தான் மனிதனை செய்யணுமோ நான் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் நான் இப்படி இருந்துக்கவேன் என்று சொல்லி முக்கியமான காரியங்களை நான் புரிந்து கொள்வீர்கள் இல்லை எல்லாம் எழுந்திருப்போம் ஆசிரியை பாருங்கள்